வணக்கம் நட்டினையின் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி செய்தி சேவை நவம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சே சசிகுமார் தமிழக செய்திகள் சென்னை மெரினா கடற்கரையில் இரவில் உறங்கிக் கொண்டிருந்த மீனவர்கள் இருவரை போலீசார் தாக்கியதில் ஒருவர் கை கால் முறிந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குடிசையை விட்டு விரட்டும் அதிகாரிகளிடமிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் பெருமாள் திருவண்ணாமலை ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தார் சென்னையிலிருந்து நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற தன்னார்வலர்களை அலைக்கழித்து நிவாரணப் பொருட்களை கீழே இறக்க பணம் கேட்ட அவலம் நாகையில் நடந்துள்ளது கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த போட்டித் தேர்வர்களின் நலன் கருதி இம்மாதம் இருபத்தி தேதி முதல் தொடங்க உள்ள வனத்துறை பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளை தேர்வு குழுமம் ஒத்திவைக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் தருமபுரி பேருந்து எரிப்பு வழக்கில் மூன்று பேர் விடுதலை செய்யப்பட்டதை வன்மையாக கண்டிப்பதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் பெங்களூரில் விபத்தில் சாவு அடைந்தவரின் கைகள் புதுச்சேரி இளைஞருக்கு பொருத்தப்பட்டுள்ளது ஜிப்மர் மருத்துவர்கள் இம்முயற்சியை செய்துள்ளனர் சென்னை அணுமி நிலையம் சார்பில் கல்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள அறுபத்தி அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் மதிப்பில் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் திட்டத்தை நிலை இயக்குநர் ரவிசத்ய நாராயணா நேற்று தொடங்கி வைத்தார் இந்திய செய்திகள் அந்தமான் தீவு ஒன்றில் வெளியுலக தொடர்புகளற்ற பூர்வீக பழங்குடியினரால் சாகச பயணம் சென்ற அமெரிக்கர் அம்பு எதி கொல்லப்பட்டதாக எழுந்துள்ள சம்பவம் பரபரப்பாகியுள்ளது மாப்பிள்ளை இல்லாத திருமண ஊர்வலம் போல் காங்கிரசின் நிலை உள்ளது என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கிண்டல் சபரிமலை விவகாரம் குறித்து அமித் ஷா பதிவு செய்த டுவீட்டுகளுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் பதிலடி கொடுத்துள்ளார் பிரதமர் மோடியால் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாட்டில் கொண்டுவரப்பட்ட பண மதிப்பொழப்பு நடவடிக்கையால் லட்சக்கணக்கான விவசாயிகள் உரம் விதைகள் வாங்க முடியாமல் பாதிக்கப்பட்டனர் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சகம் நிதிக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவில் அறிக்கை அறிவித்துள்ளது டெல்லி சீக்கியர் கலவர வழக்கில் அஞ்சல் துறை அதிகாரிக்கு தூக்கு தண்டனையும் மற்றொருவருக்கு ஆயுள் தண்டனையும் பீகாரில் சிறுமிகள் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தலைமறைவாக இருந்து வந்த அம்மாநில முன்னாள் பெண் அமைச்சர் மஞ்சு வர்மா நீதிமன்றத்தில் சரணடைந்தார் ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் அறிக்கைக்கு சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மா அளித்த ரகசிய பதில் வெளியானதற்கு உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி கடன் ரூபாய் கோடியை வங்கியில் திருப்பி செலுத்தியுள்ளதாக இந்திய நடிகர் அமிதாப் பச்சன் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தின் இலங்கலை மாணவர் அமைப்பின் தலைவராக இந்திய வம்சாவளி மாணவி ஸ்ருதி பழனியப்பன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வயது இருபது ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் முஸ்லிம் மத நடத்திய கூட்டத்தில் நடத்தப்பட்ட மனித வெடிகுண்டு தாக்குதலில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் எண்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் அமெரிக்காவில் பணிபுரியும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பேராசிரியர் அசிம் மித்ரா தன்னிடம் படிக்கும் மாணவர்களை வீட்டு வறண்டாவில் தங்க வைத்து நாயை குளிப்பாட்டுவது வீட்டை சுத்தம் செய்வது போன்ற வீட்டு வேலைகளை செய்ய சொல்லி அடிமை போல் நடத்தியதாக புகார் எழுந்துள்ளது நாடாளுமன்றத்தில் ராஜபக்சவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்க இலங்கை அதிபர் சிறிசேனா மறுப்பு தெரிவித்துள்ளார் மாலத்தீவின் புதிய அதிபராக இப்ராஹிம் முகமது சோலி பதவியேற்றுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் சீனாவில் சாலையில் ஏற்பட்ட திடீர் புதை குழியில் பெண் ஒருவர் விழுந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஒருங்கிமிட யோசனை நித்தம் ஒருமுத்து பாட்டோடுதான் துளி சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் இதுபோல் பல தரமான தினம் தினம்தோறும் கேட்டு சுவைக்க டபுள்யூ டபுள் என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் இந்திய சில்லறை விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் எட்டாவது சென்னை சில்லறை வர்த்தக மாநாடு சென்னையில் நடைபெற்றது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் HDFC டி எஃப்சி வீட்டுக்கடன் நிறுவனம் ரூபாய் ஆயிரத்தி நூறு கோடி வீட்டுக்கடன் மானியத்துக்கு செலவு செய்துள்ளது ரிசர்வ் வங்கியிடம் உள்ள உபரி தொகையை அளிப்பது தொடர்பாக மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் இடையே கடுமையான கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது கடனில் மூழ்கி திவாலகம் நிலையில் உள்ள எஸ் ஆர் ஸ்டீல் நிறுவனத்தை ஆர்சிலர் மிட் வாங்குவதற்கு தடை கோரி தேசிய நிறுவனங்கள் சட்ட ஆஸ்திரேலிய அணியின் களத்தில் உள்ள பிரச்சனை களத்திற்கு வெளியே உள்ள பிரச்சனை ஆகியவற்றால் அது பலவீனமாக காட்சியளிக்கிறது மாறாக இந்திய அணி பலம்பொருந்திய அணியாக திகழ்வதால் இந்தியாவே வெற்றி பெறும் என்று கணிப்புகள் கூறுகின்றன பள்ளி பாடத்திட்டத்தில் விளையாட்டு பாடத்தையும் இணைக்க வேண்டும் என்று பேசி லிட்டில் மாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் உலக குழந்தைகள் தினம் கொண்டாட்ட நிகழ்ச்சி ஒன்றில் டெல்லியில் மாணவர்களுடனான குழு விவாதம் ஒன்றில் தெரிவித்தார் ஏடி டூர் பைனல் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் முன்னிலை வீரர் நோவக் ஜகோவிச்சை வீழ்த்தி ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் பட்டத்தை கைப்பற்றினார் நடுவரின் தாவரான முடிவால் நான் தோல்வியடைந்தேன் என்று பல்கேரிய குத்துச்சண்டை வீராங்கனை தெரிவித்தார் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவுடன் இங்கிலாந்து அணி மோத உள்ளது பேட்டிங்கில் சொதப்பி வரும் தோனி தற்போது டி அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து பழைய ஆட்டத்தை நாம் எதிர்பார்ப்பது தவறு என்று கபில் தேவ் கருத்து தெரிவித்துள்ளார் திரைச்செய்திகள் எம் ஆர் பாரதி இயக்கியுள்ள படம் அழியாத கோலங்கள் இரண்டு இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ் அர்ச்சனா ரேவதி ஈஸ்வரி ராவ் நாசர் உட்பட பலர் நடித்துள்ளனர் இந்த படம் அடுத்த மாதம் வெளியாக உள்ளது ரஜினி நடிப்பில் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ள டூ திரைப்படத்தின் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு இன்னும் சில தினங்களில் தொடங்க உள்ளது சர்க்கார் படம் தமிழகத்தில் மட்டும் ரூபாய் 120. இருபது கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது இந்நிலையில் அமெரிக்காவில் இந்த படம் ஒரு மில்லியன் டாலர் வரை வசூல் செய்துள்ளது கஜா நிவாரண நிதியாக முதல்வரின் நிவாரண நிதிக்கு நடிகர் விக்ரம் ரூபாய் இருபத்தி லட்சம் வழங்கியுள்ளார் கஜா பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு திரைப்பட நடிகர்கள் அவர்களது உதவிகளை அறிவித்துள்ளனர் சிவகுமார் சூர்யா ஜோதிகா கார்த்தி ஆகியோர் சார்பாக ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு நிவாரண உதவிகள் விஜய் சேதுபதி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு நிவாரண உதவிகள் சிவகார்த்திகேயன் முதல்வர் நிவாரண நிதிக்கு பத்து லட்சம் என நேற்று அறிவித்தார்கள் இதைத் தொடர்ந்து விஜய் அவருடைய ரசிகர் மன்றம் மூலமாக நாற்பது லட்சம் ரூபாய்க்கு நிவாரண உதவிகளை அளித்துள்ளார் ரஜினிகாந்த் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு அவரது ரஜினி மக்கள் மன்றம் மூலமாக நிவாரண உதவிகள் வழங்க ஏற்பாடு செய்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் முன்னூற்று ஐம்பது விவசாயிகளின்